الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين الله بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويا ويلتكم ظلوبكم فتق الله العظيم ان علمتن بر الله تعالى انه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وغلبه والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يطهق قول على وجه أروا علينا திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்ற அவன் தனித்தவன் தாரணியை ஆதகின்ற தயான அவனை புகழ்கிறேன் அவரிடமே உதவியும் கோதுகின்றேன் பலா எனும் கருணையும் சலாம் எனும் ஈரேக்கமும் சத்திய தூதர் தன் மார்க்க எங்கள் நாயகம் வசம்மது முஸ்தபா சொல்லி வசந்தம் அவர்கள் பேரிலும் அன்னவர்கள் கலைஞர்கள் தோழர்கள் சொயாமத்து நான் வரையிலே அன்னவர்களை பின்பற்றுகின்ற அத்தனை மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக ஜுமாவுக்காக சமூகம் அளித்துள்ள முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தள்ளுபதே சென் செய்கின்றேன் தகுவாவை கொண்டு ஒத்திய செய்து கொள்கிறேன் அல்லாவுடைய நல்லடி நதி உங்க சொல்லும் அருகி வசல்லம் அவர்கள் பேரிலே சுப்பு வைப்பது எமது வாழ்க்கையிலே அமைய வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் சொப்பு உங்க சொல்லும் அருகி வசல்லம் அவர்கள் மேனே சொன்ன ஹபீபிலே உங்கலே எவர் தனது தந்தையை விட தனது பிள்ளைகளை விட எல்லா நண்பர்களையும் விட என்னை சொம்பு வைக்காத வரையிலே நான் அவனுக்கு புகப்புண்டவனாக ஆகாத வரையிலே அவன் நிறைவான ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது என்ற கருத்தை எங்கள் நாயகம் சம்பவாகும் அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவேலா சமல் வாங்கும் அனைவி வசல்லம் அவர்களின் மீது எங்களுடைய சுப்பை வெளிப்படுத்த வேண்டியது எங்களுடைய உகப்பை அதிகப்படுத்த வேண்டியது என் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய நல்லி யார்களே ரஸ்முல்லா சமல் அவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படியும் சொன்னார்கள் மனிதர் அழகி வசல்லம் அவர்களிடத்திலே வந்து கூறினார் யாரோ அம்மா நாங்கள் நான் உங்களை ஒப்பு வைக்கிறேன் நேசிக்கின்றேன் வைக்கின்றேன் அண்ணதால் சமம்பாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கூறும் விஷயத்தை நன்கு சிந்தித்து கூறுங்கள் அப்பொழுது அந்த மனிதர் யாரு உங்கள் அம்மாவின் பேர் சத்தியமாக நான் உங்களை உகப்பு வைக்கிறேன் செம்பு வைக்கிறேன் மூன்று முறை அந்த மனிதர் செலவாகும் அறையி வந்த அவர்களிடத்திலே அப்படி சொன்ன பொழுது நீர் உமது கூற்றில் இருந்தால் பசி பட்டினியை சமாளிக்கின்ற வழிமுறையை தயார்படுத்திக் கொள்ளும் என்னை சுப்பு வைப்பவர்களை நோக்கி என்னை நேர்த்திப்பவர்களை நோக்கி பசியும் பட்டினியும் வெள்ளத்தை விட வேகமாக பாயும் என்றார்கள் எங்கள் நாயகம் அனைவியம் அவர்கள் அவர்கள் ஏன் வைக்கப்பட வேண்டியவர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லாஹூ உங்களிடமிருந்தே திட்டமாக ஒரு சூழல் வந்திருக்கிறார் நதி வந்திருக்கிறார் உங்களுக்கு யாரொரு துன்பம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும் உங்கள் மீது அவர் மிகவும் பேராட்சி கொண்டவர் மிகவும் கிருபையும் இறக்கமும் கொண்டவர் என்று அல்லாஹின் அவர்களை பற்றி அல் குரான் விமர்சிக்கின்றார் அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒருமுறை அவர்கள் தங்களுடைய மகளின் வீட்டுக்கு செல்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளோடு செல்லமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சொல்லும் அழைகி வசல்லம் அவர்கள் அவர்களோடு அளவலாக விட்டு சொன்னார்கள் அளவலாக விட்டு தொல்ல அரங்கி வசல்லம் அவர்களுடைய சேர குழந்தையான அவர்களை எடுத்து நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள் குழந்தைகளை சிறுவர்களை நாமும் எடுக்கிறோம் உண்மையிலே அந்த குழந்தைகளை நெற்றியிலே முத்தமிடுவது தொத்து உள்ளா சொல்லாக அவர்கள் காட்டி ஒரு முக்கியமான புன்னல் அந்த வகையிலே செல்வமாகும் அழகி வசல்லம் அவர்கள் நெற்றியிலே ஹசன் வாங்குத்தும் நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள் வாயிலிருந்து நச்சு வாடகை நீட்டுகிறது பின்னர் வாங்கிட்டு ஆத அணுகு அவர்களை எதிர்க்கிறார்கள் நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள் சொல்கிறார்கள் அன்பு அவர்களுடைய கழுத்தில் இருந்து இறந்த வாடகை வீசுகிறது என்று சொன்ன பொழுது வாங்கு அவர்களுக்கு ஏதோ விஷயம் விளங்கிவிடுகிறது என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திலே எவ்வாறு நிகழப் போகிறது என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால முடிவு எவ்வாறு அமைய போகிறது என்பதை அவர்கள் விளங்குகின்ற அன்பு தந்தையே எனது துன்னைகள் இருவருக்கும் எதிர்காலத்திலே நிகழப்போகின்ற இந்த நிகழ்வு நிகழாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாவிடத்திலே பிரார்த்தியுங்களே என்று கேட்ட அவர்களுடைய நென்கூட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள் அதை அருகி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் பாத்திமா ரலியம்லாகும் அவர்கள் யார்வா என்னுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்திலே நிகழப்போகின்ற இந்த நிகழ்வு நிகழ்ச்சி அல்லாவிடத்திலே துவா கேளுங்களே அல்லாவுடைய தந்தை என்று கேட்டுக் கொண்ட பொழுது பாசினாவே எனது அன்பு மகனே நான் இன்று என்னுடைய இரண்டு பேர குழந்தைகளுக்குமாக வேண்டி துவா கேட்டால் நாவை மறுமை நாடினே என்னுடைய உம்மத்தினர்களாகிய என்னுடைய உம்மத்துக்காக எங்களுக்காக முழு உலகம் முடியும் வரையிலே செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை இழந்து விடுவேன் பாசிமா எனவே இது அம்மாவுடைய கதா நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக செல்லவாக அரை செல்லவர்கள் சொன்னார்கள் என்றால் எங்களோடு எவ்வளவு நேற்றமாக உள்ளவர்கள் என்பதை நினைத்து பார்க்க முடியும் இப்பொழுதும் கூட ஒரு பள்ளி வாசல் காணப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அதற்கு பெயர் மசிது பக்கத்திலே அந்த பள்ளி வாசல் காணப்படுகிறது அந்த பள்ளி வாசல் இருக்கின்ற இடத்திலே சொல்லலாக அழகி சொல்லபவர்கள் எங்களுக்காக மூன்று துக்கள் கேட்டார்கள் அதிலே ஒரு துவா என்னுடைய உம்மத்தினர்களை யாவா பஞ்சத்தால் அளித்து என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அநியாயகார அலச்சலர்களை சாட்டிவிடாது என்னுடைய உம்மத்தினர் மத்தியிலே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விடாமே என்று கேட்ட பொழுது அந்த இரண்டு துஆாக்கள் முதல் இரண்டு ஜோ ஆக்களும் அபூர் பட்டதாக நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாவுடைய நல்லடி யார்களே அந்த அணுகுக்கு அழகி வசல்லம் அவர்கள் எங்களோடு மிகவும் நேற்றமாக இருந்தவர்கள் அந்த ரசூகுலா சொல்லமாக அழகி வசல்லம் அவர்களை எமது வாழ்க்கையிலே நானும் நீங்களும் இந்த அலவுக்கு நேசம் வைத்து செயல்படுகிறோமோ எனக்கும் உங்களுக்கும் அம்மாவுடைய நேச்சம் வாங்கதோடு நாளை மறுமை நாளினே நெருக்கமாக கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்ற கருத்தை ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் விட அவர்களை எங்களுடைய பெற்றோர் பிள்ளைகள் மனிதர்களையும் அதிகமாக நேசிக்காத வரையிலே அவன் உண்மையான விஷிவாசியாக முடியாது என்ற கருத்தையும் அழகி வல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அல்லாவுடைய நல்லே அப்படியாக இருந்தால் அழகி வசல்லம் அவர்களை நேசிக்க முடியும் அவனை நாயகம் சொல்லலாகும் அடைய செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் என்ன எவன் எனக்கு வழிபடுகின்றானோ அவன் என்னையோ நேசித்தவன் அவன் என்னோடு துவக்கத்தில் இருப்பான் என்ற கருத்தை எங்கள் நாயகம் சொல்லும் அடைய செல்லும் அவர்கள் நேசிக்க கூடிய ஒரு வழிமுறையை அதிதலை குறிப்பிட்டு காட்டுகின்ற வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே குளவுகிறோமோ வெறுமனே வடது காதால் கேட்டுவிட்டு இடது காதால் அதத்தை தவிர்த்து விடாமல் அதை உள் எந்த அளவுக்கு ரப்பூ வாங்களுடைய சுண்ணத்துகளை எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நாங்கள் உள் வாங்கி அதை வாழ்க்கைய வாங்கில் தொடர்கிறோமோ அந்த அளவுக்கு அழகி வசல்லம் அவர்களை நாங்கள் நேசித்தவர்களாக வைத்தவர்களாக ஆக முடியும் அல்லாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் படுக்கிறோம் அழகி வசல்லம் அவர்கள் படுக்கைக்கு ஒரு பெற ஒரு முறை அதை பின்பற்றியே தான் நாம் படுக்க வேண்டும் நாம் இரவிலே தூக்கத்தை விட்டு எழுகிறோம் வெறுமனே எழாமல் வாங்க ஒரு எழுவதற்கு ஒரு முறையை காட்டித் அந்த முறைப்படி எழ வேண்டும் நாங்கள் பாத்ரூமுக்கு போகிறோம் முறைப்படி சாப்பிடும் பொழுது அல்லாவுடைய நல்லி இப்படி எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் வீட்டிலே நுழையும் பொழுதும் வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுதும் வியாபாரம் செய்யும் பொழுதும் அனைத்து கருமங்களிலும் பொழுது அவர்களை நாம் ஆக முடியும் அல்லாவுடைய நல்ல யார்களே இதுலாகும் அழகி வசல்லம் அவர்களை நேசிக்க கூடிய ஒரு வகையாக இருந்து கொண்டிருக்கின்றன மேலும் சலோ அழகி வசந்தம் அவர்கள் மத்தியிலே சில தகாபாக்கள் காணப்பட்டார்கள் அவர்கள் உருவாங்க உணவு செய்யும் பொழுது அந்த உணவுடைய தண்ணீர் கீழே தங்களுடைய கரங்களால் எடுத்து அதை தங்களுடைய நேரிலே தடவிக்கொள்கிறார்கள் வாங்களுடைய உயர்வையே எடுப்பார்கள் மேற்களிலே தடவிக்கொள்வார்கள் வாங்க முடிகளை எடுத்து அதை பாதுகாத்து அவர்களுடைய மகத்தின் காரணமாக அவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இதை ரசூ கேட்டார்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் அப்பொழுது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள் அம்மாவுடைய நாங்கள் அம்மாவையும் அவனுடைய செய்கிறோம் என்று சொன்ன பொழுது அதை அங்கீகரிக்கின்றார்கள் மேலும் சொல்கிறார்கள் அவர்கள் பேசினால் உண்மை பேச நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது ஒரு வகையானதுவும் விளக்கத்திலே சில குறைபாடுகள் இருக்கின்றன நன்னடி யார்களே இப்படி ஒரு வகையான அகப்பை சொல்லித் தருகிறார்கள் அவர்கள் உண்மை பேசுவதற்கு அன்புக்கு ஒரு பொறுப்பை குறித்தால் அமான தொழிலை ஒரு நிர்வாகத்தை ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை சரியான முறையிலே நிறைவேற்றட்டும் வேலை சொன்னார்கள் தங்களுடைய அன்பை பெற்றார்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளட்டும் இதுவும்சூர் நாங்களோடு செப்பு வைப்பதற்கு சமனான செயல் என்ற கருத்தை அவருடைய சொன்னார் அல்லாவுடைய நல்லே எவரிடத்திலே பொறுப்புணர்வு இல்லையோ எவரிடத்திலே பொறுப்புணர்ச்சி இல்லையோ ரெஸ்பான்சிபிலிட்டி எவரிடத்திலே இல்லையோ அவனிடத்திலே ஈமான் கிடையாது அவரிடத்திலே அல்லாவுடைய நம்பிக்கை உள்ளவனாக அவன் ஜீன் என்ற தேர்ட்ல இருந்தாலும் கூட அவளிடத்திலே உண்மையான தீன் கிடையாது என்ற கருத்தை அதனை நாயகம் சொன்னாகும் அருகில் செல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய நன்றனி அருகே இந்த வாங்களுடைய சூழ்நா என்பது வாங்களுடைய நோக்கவல்லாக இருந்து கொண்டிருக்கின்றனர் நல்லே அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் அவர்கள் வருகின்றார்கள் வாங்கல புகழ் பாடிக்கொண்டு வருகிறார்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டு வருகிறார்கள் அமைத்து வைத்திருந்தார்கள் அல்லாவுடைய நண்படி யார்களே இப்ப ஹசானிபுரம் வாங்குவார்கள் வரும் பொழுது வாங்கும் அடையம் அவர்கள் தங்களுடைய போர்வை எடுத்து அதற்கு மேடை அமைத்து பேசுகின்றார்கள் இவர்கள் தான் செய்யக்கூடியது நினைத்துக் கொள்வதே கூடாது இதுவும் ஒரு வகையான புக்குதான் இது மாப்பு அல்லூர் தாங்களுடைய பல்வேறு அம்சங்களையும் பல்வேறு அம்சங்களையும் எல்லோரும் எடுத்து நடக்கும் பொழுது அதுதான் பூர்ணத்துவமாக அமைந்துவிடுகின்றனர் நல்லாக அடையி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே சனவாகும் அடையி வசல்லம் அவர்கள் என்ன பணிகளை செய்தார்கள் விசாவிலே வைத்து கசூருமா சமமாக அடகி வசன் அவர்கள் சொன்னார்கள் என்னை சொ ஏதாவது தெரிந்திருந்த சுமார் பத்தாயிரம்ஹாபாக்களுடைய அவர்கள் தான் காணப்படுகின்றது என்பதை சரித்திரத்தில் நாங்கள் படிக்கின்றோம் ஆனால் மீதம் ஒரு லட்சத்து பதினாலாயிரம் அவர்கள் அவர்கள் எங்கே சென்றார்கள் அந்த வார்த்தையை நேசித்ததன் காரணமாக அவர்கள் உலகத்துக்கு எங்கெங்கெல்லாம் சென்று தீனை எடுத்துக் கொண்டு கொண்டு செல்ல முடியுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் வீணை கொண்டு சென்று இஸ்லாத்தை காட்டித்தார்கள் அதன் மூலமாகத்தான் நானும் நீங்களும் என்று இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இதுவும் வாங்களுடைய அசுப்பு தான் இதுவும் வாங்களுடைய அசுப்பு தான் அடையினர் அவர்கள் பேரிலே கொள்கின்றோம் வாங்கினாசி கொள்கிறோம் அதிகம் அதிகமாகும் பொழுது வாங்களுடைய நேக்கத்தின் காரணமாக அவ்வாறு செல்கின்றோம் எனக்கு மிகவும் மனிதர்களின் நெருக்கமாக இருப்பவர் என் பேரனை அதிகமாக கூறக்கூடியவர் அதிகமாக சொல்லுங்கள் வாங்குற பேரில் அதிகமாக சொல்லுங்கள் நேக்கத்துக்கான ஒரு வழி காலையிலும் மாலையிலும் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்கதோடு நாளை மறந்தே நாளிலே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய நல்லே வாங்குகிற பெயர்ல ஒரு சதவாத்தி நானும் நீங்களே சொன்னோமாக இருந்தால் ரசூலுல்லாஹ்rangle பேர்ல ஒரு பதவாத்தை அல்லாஹ்வும் ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கம ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் المجيد அல்லாஹ் ஹும்ம 바رك அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கம 바ர்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் المجيد ரசூலுல்லாஹ்rangle கேட்டாங்க யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எப்படி சதாம் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் படித்திருக்கிறோம் ஒரு ஆண் கட்டு தந்த ஒரு முக்கியமான வழிமுறைவாங்க அவர்களுக்கு சதாம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வழிமுறை அத்தகைய நாங்கள் இந்த சதாத்தை தினமும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் உங்களுக்கு படித்திருக்கின்றோம் எப்படியான சூழ்ந்தா உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு சொன்னது தாங்க அத்தகைய வரக்கூடிய இந்த அது வேறு ஏதாவது ஒரு பத்துமத்துல அல்லாவுடைய பத்து அருள்களுக்கு நாங்கள் ஆளாகிறோம் என்ற கருத்தை எங்கள் நாயகம் அடையி வச்சல் எங்களுக்கு தென்படுத்துகின்றனே அதிகமாக சொல்வது வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இருந்து கொள்கிறது பாதையிலே வீணை எடுத்து சுமந்து ஒவ்வொரு ஊர் ஊராக நாடு நாடாக அம்மாவுக்காக வேண்டி தான என்ன தோடுக்காக வேண்டி தங்களுடைய பொருளை தங்களுடைய நேரத்தை செலவழிப்பது வாங்க சுனத்துகளை வாழ்க்கையில எடுத்து நடத்தது வாங்களுடைய செக்வுக்குரிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றன அரைள்ளம் அவர்கள் ஒரு முறை انس رضي الله تعالى عنه அவர்களை பார்த்து இப்படி சொல்கிறார்கள் என்னது மகனே يا بني ان قدرت ان تصبح وتصي ليس في قلبك بثل لاحد تفعل ثم قال يا بني وذلك من سنتي ومن احب سنتي فقد احبني كان معي في الجنه رضي الله مسلم ان لما ان الرسول الله عليه وسلم আমাদেরকে কইনা்கள் என்னுடைய மகனே உன் உள்ளத்தினே உன்னுடைய உள்ளத்தினே எவருக்கும் தீமை நாடாமல் வாழ முடியுமா இருந்தால் எவரை பற்றியும் தீய எண்ணம் கொண்டாமல் வாழ முடியும் அவ்வாறே நீ வாழ்கிறாக இதுதான் எனது வழிமுறை இதுதான் என்னுடைய சுந்தன் மற்ற மக்களை தீய எண்ணம் கொள்வது இல்லை மற்ற மக்களை இழைவாக கருதுவது இல்லை மற்ற மக்களை மதித்துவர்களை சொன்னார் அப்துல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் வருகிறார்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயண் செய்யப்பட்ட இரண்டாம் நாளும் வாங்க அந்த சபையில் இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த சொல்லுகிறார்கள் சுவர்க்க வாதி வருகிறார் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை விருந்தினராக சாதிமுபி வீட்டுக்கு போகிறார்கள் அவதானிக்கின்றார்கள் அபிவகான் ரதியாகும் தகாத ஆன்மவர்களை செய்தது போல அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை மூன்றாம் நாள் சேர்க்கின்றார்கள் இப்படி மூன்று நாட்கள் உங்களை உதவிக்குமான வந்தேன் நான் என்னிடத்திலே உள்ள விசேஷமான அம்சம் எதுவும் இல்லை ஆனால் நான் மற்றவர்களை பற்றிய தீய எண்ணம் சொல்ல மாட்டேன் மற்றவர்களைப் பற்றிய தப்பெண்ணம் என்னுடைய வராது மற்றவர்களை பற்றி நான் தீய பேச்சுக்களை பேச மாட்டேன் அவன் என்னோட சுவர்க்கத்திலே இருப்பான் என்ற கருத்தை அவங்க நாயகம் அறிவினம் சொன்னார்கள் எனவே அல்லாவுடைய நன்றனி அருகனே ஒவ்வொருவரும் நேசத்திற்காக வேண்டி ஒவ்வொரு கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவர்களும் இணைக்க வேண்டும் நாம் செய்வது வாங்கத்துக்காக இது மட்டும் வாங்கும் அந்த நேரத்திலே நாம் யாரும் யாரையும் இழிவாக கருதக்கூடாது ஒருவர் சீகின்றதற்காக மற்றவர்கள் அவரை இழிவாக நாங்கள் சீகின்றது உண்மையான அகப்பு ரசூல் இவர்கள் எல்லாம் எதை செய்கிறார்கள் உண்மையான ஒப்புக்கொள்ள போதுமானவன் யாருடைய அமலையும் அவ்வாறு ஒப்புக்கொள்ள போதுமானவன் அடைய வந்த அவர்கள் சொன்னார்கள் மண் காணத்திய பல்வியின் சிவம் சென்ன மண்கானத்திய பல்வியின் சிவன் நுழைய மாட்டான் எவனுடைய பண்பிலே ஒரு அனுத்திரமானம் பெருமை இருக்குமோ அவன் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள் கேட்டார்கள் தன்னுடைய வசதியின் காரணமாக அவர் உடுக்கிறான் அவர் உடுக்கிறான் நல்ல பாதடிகளை போடுகிறான் இதுவும் கூடாதா யார் சூழந்தா இதுவும் பெருமையா யார் சூழல் உண்மையை தட்டி கழித்ததும் மக்களை தாழ்வாக கருதுவதும் என்றார்கள் அவர்களை உண்மையான எங்களை சென்று வளர்த்த எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்த அருள்வாயாக மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்த அருள்வாயாக யாம் உள்ளங்களில் இருக்கின்ற எங்களுடைய ஹலாலான ஹஜத்துகளை நிறைவேற்றி தந்த அருள்வாயாக கவலைகளை போக்கியாக நாம் அனைவரும் என்ற களிமாவை முடிந்தவர்களாக உலகத்தை விட்டு பெரிய அகிவாயாக